நற்றினையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் ஐரோப்பாவில் ரெண்டு நாடுகள் உலக வரலாற்றையே மாற்றி அமைச்சிது அது எந்த நாடுகள்னு நினைப்பீங்க நீங்கள் பெரும்பாலும் நாம நினைக்கிறது இங்கிலாண்டு அப்புறம் ஜெர்மனி இல்லையா அந்த ரெண்டு நாடுகளை நாம் நினைக்கிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த ரெண்டு நாடுகள் கண்டிப்பாக இல்லை அப்போ வேறு எந்த ரெண்டு நாடுகள்னால் முதலாவது ஸ்பெயின் அப்புறம் போர்ச்சுகல் அட, இந்த ரெண்டு ஐரோப்பிய நாடுகள் உலக வரலாற்றை மாற்றி அமைச்சதா எப்படி சரி உலகத்த மாற்றி அமைச்ச இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நம்ம அறிவம் அஞ்சல் தொலை என்னங்க சம்பந்தம் அதை பற்றி நாம் இந்த வார அறிவம் அஞ்சல் போர்ச்சுகலும் ஸ்பெயினும் பதினஞ்சாம் நூற்றாண்டில் மேற்கொண்ட மிக பெரிய நடவடிக்கை உலகத்தையே புரட்டி போட்டுச்சு அதுக்கு காரணமாக இருந்த ரெண்டு பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த வாஸ்கோடகாமா அப்புறம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டஃபர் கொலம்பஸ் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்குமே கரெக்டாக இந்த ரெண்டு மாலுமிகள் அதாவது செயலர்ஸ் மேற்கொண்ட கடல் சார்ந்த ஆராய்ச்சி தான் பல கண்டுபிடிப்புகளுக்கும் அதனால் ஏற்பட்ட வணிக போக்குவரத்துக்கும் மூல காரணமாக அமைஞ்சது இவங்களோட இந்த பயணத்தில் உலகத்தில் பல நாடுகள் இருக்குங்கிறதையும் அந்த நாடுகளில் இருக்கிற இயற்கை வளங்கள் நாட்டோட பாரம்பரியம் எல்லாம் பல நாடுகளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது இதோட பின்விளைவு தான் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் கரெக்டு வளங்கள் ஜாஸ்தியாக இருந்த நாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு அந்த நாடுகளோட வர்த்தக தொடர்பு ஏற்படுத்துறது அப்புறம் அந்த நாடுகளில் தங்களோட அலுவலகங்களை தொடங்கிறது அடுத்து அந்த நாடுகளில் இருக்கிற குறிப்பிட்ட சில இடங்களை கட்டுப்படுத்துறது கடைசியாக அந்த நாட்டையே ஆக்கிரமிச்சு தங்களோட முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஒரு காலனி நாடா உருவாக்குறதுதான் இதனால் நடந்தது ஸோ வாஸ்கோடகாமா அப்புறம் கிறிஸ்டபர் கொலம்பஸ் இவங்களோட பயணம் வந்து வெறும் கடல்சார் ஆராய்ச்சின்ட்டு நாம் கடந்து போக முடியாது காலோனைசேஷன் அல்லது காலனி ஆதிக்கம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தில் தலையெடுக்க ஆரம்பிச்சிதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோமா சரி இப்போ நம்ம கலோனியல் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை அப்படிங்கிற தகவலுக்கு வருவோம் ஒரு நாட்டை ஆக்கிரமிச்ச உடனே முதல் அத்தியாவசிய தேவை வந்து கடித போக்குவரத்து இப்போல்லாம் நாம் யூஸ் பண்ணுற மொபைல் டெலிஃபோன் ஸ்கைப்பு இப்படிப்பட்ட சேவைகள் அந்த பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுல இல்லை அவங்க முழுக்க முழுக்க நம்பிகிட்டு இருந்தது கடித போக்குவரத்து மட்டுந்தான் அதுவும் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற கப்பல் போக்குவரத்துல தான் பெரும்பாலான கடிதங்கள் வந்து பரிமாறிட்டு இந்த கடித போக்குவரத்து பல நாட்கள் சில சமயத்தில் பல மாதங்கள் கூட ஆகும் போய்ட்டு வந்து முடியறதுக்கு அதனால ஒரு கடித போக்குவரத்துக்கு தேவையான அஞ்சல் தலைகள் எப்படி அரேஞ்சு பண்ணுறதுங்கிறத பார்ப்பாங்க முதல்ல தங்களோட நாட்டு அஞ்சல் தலைகளை அப்படியே ஆக்கிரமிச்ச நாட்டிலையும் உபயோகப்படுத்துறது இப்படி யூஸ் பண்ணும்போது பண வித்தியாசம் வரும் அதுக்கு தங்களோட நாட்டு அஞ்சல் தலை மேலே ஆக்கிரமிச்ச நாட்டோட பண அதே மாதிரி ஆக்கிரமிச்ச நாட்டோட பேரையும் சீலாக வச்சுருவாங்க எல்லாமே வந்து உடனடியாக நடைமுறைக்கு வந்துடும் உதாரணத்துக்கு கத்தார் நாட்டை எடுத்துக்குவோம் அந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று வரைக்கும் பிரிட்டன் அரசாங்கத்து கீழே இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிரிட்டனோட அஞ்சல் தலைகளில் கத்தாருங்கிற பேரையும் இந்தியாவோட பண மதிப்பான நயா பைசாங்கிற சீலையும் வச்சு அஞ்சல் தலைகள் வந்து வெளியிட்டுருந்தாங்க இது ஏன்னா அந்த சமயத்தில் கல்ஃப் நாடுகளுக்குன்ட்டு ஒரு கரன்சி இல்லாததான் காரணம் அதுக்காக அந்த கல்ஃப் நாடுகள் இந்தியாவோட பணத்தையே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வரைக்கும் கல்ஃப் நாடுகளில் நடைமுறையில் இருந்த பண மதிப்பு வழக்கம் ஸோ இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு செஞ்ச நாடுகளில் ஓவர் பிரிண்ட் சீலை வச்சு வெளியிடுற அஞ்சல் தலைகள் தான் கலோனியல் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள்ன்ற சொல்கிறோம் ஓகே அடுத்த வாரம் நம்ம ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் வகைகளில் ப்ரொவிஷனல் ஓவர் பிரிண்ட்டை அதாவது இடைக்கால ஓவர் பிரிண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்பை பத்தி தெரிஞ்சுக்குவோம் நன்றி வணக்கம்